நீ <twtis noise> <tis noise> <tis noise> இதே மேட் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போடு அதுவா அது ஒரு டம்மி பீஸ் பா சரிவா போலாம் போல ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு மீடு திரும்புறது சச்சரங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு வீடு நீ பாரு மதியம் மூணு அதுக்கு ஒன்பது ஒரு நிமிஷம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட தெருவுக்கு வந்து அங்க மாட்டேன் ரொம்ப உக்கரமா இருப்பேன் பாடா வாடா பாடா வாடா பாடா யார் அது அத பத்தி அப்புறம் சொல்றேன் ஓவல புரியதா இங்க தான் இடியோ இருக்குது இரு விசாரிச்சு கேளு யோ யார் இப்படி தெரியும் மரத்துக்கு நிக்குது ஆள் வந்திருக்கான் மூணுடா இதானோ பேரு இப்ப அடி இரு يا யோசி அப்படியே தப்புனே இப்படி அடிக்குது அப்ப யோசி நீ சொல்லு குழந்தை என்ன முன்னாடி என்னுடைய முரட்டத்தளத்தை என்னுடைய போர்க்கு எதிர்காலத்தில் பிஞ்சு வன்முறையில் இறங்கு என்பதற்காக வா வீட்டுல சொல்லு அட்ரஸ் ஒரு மனுஷ வீடு வந்து சேர்றக்குள்ள எவ்வளவு வேற எங்க வரணும் வேற எங்கடா வரணும் உடனே சொன்ன சரி வந்து பிரிய கிளப்புலாம் என்னப்பா ஜாய முதல்ல ஒரு ஆம்பள கெதரி கெதரி அலடுக்கிட்டு இருக்கே அல விட்டு வெடிக்க பாக்குறேன் சும்மா ஒரு டைம் பா பா பா பா நான் ஒரு தடவக்ளே நீ வந்து ஏறி யா தரு விடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அத ஜாலியா எடுத்துட்டு உன்கூடவே டிராவல் பண்ணாத இந்த விடு எங்க அந்த பொம்பளை இந்த மாய் ஏய் ஏ மாமி நான் தான் ஏர்க்கனே குடிர்க்கல அப்புறே நூறுதல கூட வந்து உள்ள சொல்ற நீ தான் மூணு மாசமா வாடை குடிக்கலன்னோ அத வேற ஊருக்கு வாடை குடிलाன்னு இருக்கேன் இரு உன்னை வச்சிக்கிறேன் நான் ரெண்டு பேரே ஏர்க்கனவே வெச்சிருந்தேன் ரெண்டு பேreya சொல்ல முக்கியம் பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒண்ண மாமிமா கடவுள் என் ரூம் அப்புறம் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி புரியலையே சொல்ற ஏன் கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிடல்ல சீரியஸாக இருக்கான். சாகறதுக்கு முன்னால என்ன يردற பாக்கனும்னு வளு கட்டாயமா இழுத்து வர சொன்னான். டேய் நல்லவனாடா. அனூரா. என்னடா என்னடா பாக்க விட்டுட்டு என்னடா கம்பிடுன்னு. ஆமா. இப்ப எதுக்காடா கால் இல்லல கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுடா. ஏட்டாத இல்ல. நான் 6 மாசமா தெரு நாயை மாதிரி நாயா பயாய் அலஞ்சி ஒரு பொண்ண லவ் பண்ணு. லவ் பண்ணいや. அண்ணா அவ என்ன லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த உங்களால முடியும் என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாரியில பார்த்தா கமல் மாறிய கமல் சத்தியம் பண்ணி கொடுங்க சத்தியம் பண்ணுறேன் சாப்பாடு நீ தான் சத்தியாவடிச்சவனாவது நாங்க இவனுடைய அட அரமண்டிய பயில ஒன்னு நினைச்சா இப்படிமாட்டு பிள்ளைகளுக்கு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பிய ஏமாத்தனால அவளை காதலிச்சு ஏமாத்தியா என் தம்பியோடையும் அந்த சொட்டையும் தப்பு அவள் பண்ண அது வேற ஒண்ணும் ஒத்துட்ட என்ன சொல்ல